பதினேழு அறிவிக்கின்றார்கள் நபிசல்லும் அவர்களிடம் ஒருவர் வந்து அவர்களே நான் பயணம் செல்ல விரும்புகிறேன் எனக்கு பயண செய்தி கூறுங்கள் என்று கேட்டார் உடனே நபி சொல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் இறையச்ச உணர்வை அல்லாஹுமக்கு பயண சாதமாக ஆக்குவானாக என்று கூறினார்கள் இன்னும் கூறுங்கள் என்று அவர் கேட்டார் உம் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று நபி சொல்லுவாங்க கூறுங்கள் என்று கேட்டார் நீ எங்கிருந்தாலும் அடைய உமக்கு அல்லாஹ் இலகு என்று நபி சொல்லாஹல்ல அவர்கள் கூறினார்கள் திருமிதி மூன்று நான்கு நான்கு நான்கு இது ஹசன் கூறுகிறார்கள்